பதிமூன்றாம் பாடல் முருகன் தனிவேல் முனி அவனன்றி ஓரணவும் அசையாது அவனை காண்பதற்கும் அவன் அருள் வேண்டும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட முடியாது இது அப்பர் திருவார் முருகன் திருவருள் இல்லாவிட்டால் மெய்ப்பொருளை யாராலும் அறிய முடியாது என்பதை இந்த பாடல் மூலம் விளக்குகிறார் அருணகிரியார் இறைவன் அவரவர் தகுதிக்கேற்ப காட்சியளிக்கிறான் வழிபாட்டு முறைகளை சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு வகையாக பிரிப்பார்கள் இவை அரும்பு மலர் காய் கனி போன்றவை இவற்றுள் ஆலய தொண்டு செய்வது சரியை இப்படி தொண்டு செய்பவர்களுக்கு முருகன் திருவுருவ திருமேனியோடு அருள் புரிகிறான் வழிபாட்டு அறையில் தக்க முன்னேற்பாடுகள் செய்து வீட்டில் வழிபாடு நடத்துவது கிரியை இவர்களுக்கு முருகன் அருவுருவத் திருமேனியோடு காட்சியளிக்கிறான் மனத்திலேயே வழிபடுவது யோகம் இந்த யோகிகளுக்கு முருகன் அருவமாக தன்னை உணர்த்துகிறான் உலகம் நிலையற்றது என நீக்கி இறை உணர்வு பெற்று சிவத்தை முழுமையாக இச்சிப்பது ஞானம் இவர்கள் எல்லாவற்றிலும் இறைவனை உணரக்கூடியவர்கள் இந்த ஞானிகளுக்கு முருகன் பேரறிவு பிளம்பாக காட்சி தருகிறான் இப்படி பலவேறு வகையாக காட்சி அளித்தாலும் இவற்றால் முருகன் மாறுபாடு அடைவதில்லை இவற்றை கடந்து நிற்கிறான் உருவாக இருக்கிறான் அருவுருவாக இருக்கிறான் அருவாக இருக்கிறான் இவற்றுக்கு அப்பாலாகவும் இருக்கிறான் என்போருக்கு உள்ளதாகவும் இல்லை என்போருக்கு இல்லையாகவும் இருக்கிறான் எந்த ஒளியிலும் இருள் சிறிதாவது கலந்திருக்கும் என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் எனவே அவன் இருளாகவும் ஒளியாகவும் இருளுக்குள் ஒளியாகவும் ஒளியில் இருளாகவும் இவற்றை கடந்தவனாகவும் தோன்றுகிறான் அதனால் தான் உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளி என நின்றதுவே என்கிறார் அருணகிரியார் எது நின்றது அது நின்றது அது என்றால் எது பரம்பொருள் தத்வசி என்ற மகா பொருள் அது நீயாகிறாய் என்பது இங்கே அது என்பது சொற்பதம் கடந்த பரம்பொருள் நின்றதுவே என்பது சொற்பதம் கடந்த பரம்பொருளை குறிப்பது இந்த அறிவு யாருக்கு வரும் இறைவன் இவற்றுக்கு உள்ளேயும் இருக்கிறான் அப்பாற்பட்டும் இருக்கிறான் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு யாருக்கு வரும் முருகன் அருள் கொண்டு முருகனை அறிவார்க்கு மட்டுமே வருவன் அவன் அருளாலே அவன் வணங்கி என்பது சிவபுராணம் கதிரொளியால் கதிரவனைக் காண்கிறோம் இறை அருளால் இறைவனை அறியலாம் அவனோடு ஒன்றினால் அவனை அறியலாம் அவன் நாம் வணங்கும் முருகக்கடவுள் என்றும் மெய்யறிவினால் உணரத்தக்க ஒப்பற்ற வேட்படையை உடைய தனிவேல் முனிவன் என்றும் நாம் அன்பு செய்யும் குரு என்றும் அவன் அருளால் அவனை அறியலாம் இப்படி அவனை அறியாதவர்கள் வேரின்பு அனுபூதியை அடையத்தக்க தகுதி உடையார் ஆவரோ என்கிறார் அருணகிரியார் முருகன் என்றும் உண்மை பொருள் சத்து தனிவேல் முனி அறிவு பொருள் சித்து நம் குரு அடியார்க்கு ஆனந்தம் அளிக்கும் இன்ப பொருள் ஆனந்தம் ஆக முருகன் தனிவேல் முனி நம் குரு என்பது முருகனுடைய சச்சிதானந்த காட்சி இப்பாடல் முருகன் திருவருள் இன்றேல் மெய்பொருளை யாரும் உணர முடியாது என்பதை உணர்த்துகிறது முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் தரமோ என்று கேட்கிறார் அருணகிரியார் காட்டுவித்தால் யாரொருவர் காணாதாரே காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டாத்தாலே என்பது அப்பர் தேவாரம் பிரான் அருள் உண்டனில் உண்டு நல் ஞானம் என்பது திருமந்திரம் இந்த பாடலில் உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று என்று பாடிய அருணகிரியார் ஐம்பத்தி ஓராம் பாடலில் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் என்று பக்குவமாக பாடுவது குறிப்பிடத்தக்கது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கடவுளை இதுபோல பார்க்கிறார் ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கில் பலவேயாம் அன்றே எண்ணில் அன்றேயாம் மே என்னில் ஆமேயாம் இன்றே என்னில் இன்றேயாம் உலதென்றுரைக்கு உலதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிடைப்பம்மா என்று கம்பர் பாடுவது இந்த இடத்தில் ஒப்பு நோக்கத்தக்கது முருகன் தனிவேல் முனி நம் அருள் கொள்ளியார் அறியும் பதமா பதியும் தரமோ குருவன்று பருவன்று புலதன்று இழதன்று இருளன்று ஒளியன்று உழகல் இழதன்று இருளன்று ஒளியன்று